பாடம் இருநூற்றி மக்களின் தேவையற்ற பேச்சை தலைவர்களிடம் கூறுவது கூடாது அல்லாஹ் பாவத்திலும் பகைமையிலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது அவசனம் இதற்கு முந்தைய பாடத்திலும் இடம் பெற்ற ஹதீஸ்கள் இந்த பாடத்திற்கும் பொருந்தோந்தும்